ஸ்ரீதிணா மூதேஷி கேந்திரம் சூத்தகம் முனீந்திரம் ஸ்ரீங்கரம் எதீந்திரேஷி கம்ச்சா நித்தியை புன்னலம் மாதராசை புருந்திர் புருருந்தாருளம் nirkum நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் கைவல்லினவனீதம் தத்துவ விளக்கப்படலம் இருபத்தி பாடல் இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாய் இரண்டற்றொன்றாய் உணர்வொழி நிறைவாய் நிற்கும் அப்ரம்மத்தில் தோன்றுமையும் பூதவிகாரமெல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்தவென் தறிந்து கொள்ளே ஆசிரியர் அத்தியாரோப அபவாத முறையின் மூலம் பரம்பொருள் தத்துவத்தை உணர்த்துவதற்கு விரும்பி அத்தியாரோபத் அபவாதத்தினுடைய பிரயோஜனம் என்னவென்றால் அத்தியாரோபத்தின் மூலம் பந்தத்தின் சொரூபத்தை விளக்கி அபவாதத்தின் மூலம் பந்த நிவர்த்தி ஆகிய மோக்ஷத்தை உணர்த்துவதுதான் நோக்கம் எனவே அத்தியாரோபத்தை முதலில் விளக்குகிறார் முந்தி ஆரோபம் கேளாய் என்று சொன்னார் பத்தொன்பதாவது பாடலிலே பிறகு ஆரோபத்தை விளக்கி சொல்லுகிறார் இருபதாவது பாடலில் ஆரோப்பம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் ஆரோப்பம் அத்தியாசம் கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் வந்து நல்ல எப்படி சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோமோ அது மாதிரி தான் தமிழ்லேயும் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல் அத்தஸ்மின் தத் புத்தி என்று சூத்திர பாஷ்யங்களிலே பேசப்படும் இல்லாதவற்றில் மற்றொன்றை கற்பிப்பது அத்தஸ்மின் அது அல்லாதவற்றில் அதை பார்ப்பது என்பது அத்தஸ்மின் தத் புத்திஹி அத்தியாசத்துக்கு சிம்பிளாக சொல்வது அத்தஸ்மின் தத் புத்தி அத்தஸ்மின்ன நாஸ்தி பரந்தூ தத் புத்தி அங்கே கயிற்றில் வந்து அத்தஸ்மின் பாம்பு அல்லாத இடத்தில் அர்த்தம் அத்தஸ்மின்னா பாம்பு அல்லாத இடத்தில் தத் புத்தி பாம்பை பார்ப்பது பாம்பு இருக்கிறது என்று கருதுவது சிம்பிளாக தம் சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் அத்தஸ்மின் தத் புத்தி கைவல்யன் அவனீதா ஆச்சரிய ஆசிரியருடைய ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்வது ஆரோபம் கற்பனை ஆவையெல்லாம் ஆரோபம் என்றும் அத்தியாசம் என்றும் கற்பனை என்றும் பல சொற்களால் குறிப்பிடப்படுகின்ற ஒரு விஷயமானது ஆரோபம் என்பதானது ஓரோர் வஸ்துவினில் ஓரோர் வஸ்துவினை ஓர்தல் அதற்கு திருஷ்டாந்தம் யாது நின் இதைத்தான் திரும்ப சொல்லணும் நாரூடு பணியாய் தோன்றல் நரணாகி தரியில் தோன்றல் கா காணல் தோன்றல் நிறம் வெளியில் தோன்றல் என்பது சான்றாகும் இது மாதிரி இப்படி போல நாமரூபங்கள் ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பாய் ஒப்பவாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வொழி நிறைவாய் உணர்வழிங்கிறத பார்த்தோன்னே சைத்தன்யம் உணர்வொழின்னு சொன்னா சைதன்ய பிரகாசம் ஞான பிரகாசம் நிறைவாய் நிறைவாய்ங்கிறது ஆனந்தமாய் ஏன்னா ஆனந்தம் இப்போ நிறைவு உண்டாகிற போது தான் சந்தோஷமாக இருக்குது நிறைவாய் நிறைவாய்ங்கிறது ஆனந்தத்தை குறிக்கிறது பூர்ணத்துவத்தை குறிக்கிறது அகண்டத்தை குறிக்கிறது நிறைவு இஸ் ஈக்குவல் டு பூர்ணம் முழுமை அகண்டம் ஆனந்தம் அனந்தம் அபரிச்சின்னம் எல்லாம் போடலாம் அன்லிமிட்டட் லிமிட்லெஸ் இங்கிலீஷ்னா லிமிட்லெஸ் அன்லிமிட்டெட் வரைய கால தேச வஸ்துபியாம் விநிர்முக்தம் நித்தியமுக்தம் என்று மற்றொரு ஸ்லோகம் சொல்கிறது நாராயணீயம் கால தேசாவதிப்பியாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம்னு கடவுளை சொல்லும்பொழுது காலதேச காலதேசம் முதலானவைகளுக்கெல்லாம் கடந்த யாண்டும் விடுபட்டிருக்கின்ற இளைவனை வணங்குகிறேன் அல்ல உணர்வொழி நிறைவாய் நிற்கும் நிற்கும்னா என்ன அர்த்தம் இப்போவும் இருக்கிறது சர்வதா அஸ்தி நித்தியம் நிற்கும்னு சொன்னாலே நித்தியம் அப்படிப்பட்ட வசூ அது நிற்கும் அப்ரம்மத்தில் அந்த பிரம்மத்தில் ஐம்பூத விகாரம் தோன்றும் விகாரம்னா காரியம் பஞ்சபூத விகாரங்களெல்லாம் பஞ்சபூதமாகிய காரியங்கள் தோன்றுகின்றன எப்படின்னா கற்பனையினாலே இந்த பிரம்மத்தில் தான் அத்தின் தத் புத்தி நிர்விகாரமான பிரம்மத்தரிடத்தில் சவிகார தன்மையை பார்க்குறது தான் அத்தியாசம் நம்மளே நம்மளை என்ன சொல்லிக்கிறோம் நான் ஐ ஆம் மிசரபிள் எனக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை ஐ ஆம் யூஸ்லெஸ் பர்சன் சில பேர் அப்படி சொல்லிக்கிறாங்க நான் ஒன்றும் ரொம்ப இது ரொம்ப ரொம்ப இது அடியேன் அடியேன் ரொம்ப போயிடுறது அது அளவு கடந்து போயிடுது சுசுமே அதெல்லாம் ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் வந்து சரீரத்தோடு தப்பா இது புரிய மாட்டேங்கிறது அதனால் இதெல்லாம் வந்து செப்பு கற்பனையினாலே இந்த பிரம்மனை நம்மளை போய் சவிகாரமாக தான் நினச்சிக்கிறோம் என்ன பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கேன் பல விஷயங்கள்லாம் ஐ ஆம் லிமிட்டட் நான் வந்து இடத்தின் கோணத்தில் பார்த்தாலும் லிமிட்டடாக இருக்கேன் வரையறுக்கப்பட்டவனாக இருக்கிறேன் இடத்தின் கோணத்தில் பார்த்தாலும் சரி பல கோணங்களில் இப்போ காலத்தோட கோணத்தில் பார்த்தாலும் சரி பொருளுங்கிற கோணத்தில் பார்த்தாலும் சரி எல்லாவற்றையும் நான் வரையறுக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி வரையறவே இல்லாத நம்மிடத்தில் வரையறை தன்மையை கற்பித்திருக்கிறோமே அபரிச்சின்னமான ஆத்மாவாகிய நம்மிடத்தில் அபரிச்சின்னமான எத்தனை விஷயங்களை கற்பனை பண்ணி வச்சுட்டு பரிச்சின்னத்தை நீக்கிறதுக்கு வேற ட்ரை பண்ணிட்டுருவோம் அதுதான் அதை விட கஷ்டம் கொடுமைங்கிறாங்க இதுதான் பெரியது வேதாந்த திருஷ்டியில் கஷ்டம் என்னென்னா அபரிச்சின்னமாக இருந்தும் கூட பூர்ணமாக இருந்தும் கூட பூர்ணம் இல்லாதவனாக கருதிக்கொண்டு பூர்ணத்துவத்தை அடைவதற்கு முயற்சி பண்ணுவது என்னே அறியாமை தான் சொல்லுவோம் என்னே அறியாமை அதனால் ஏதோ தர்மசாஸ்திரம் பக்குவத்துக்காக சொல்லியிருக்கே தவிர ஆனால் உண்மையிலே தத்துவசாஸ்திரத்துக்கு வரும்போது அபூர்ணத்துவம் எங்கே இருக்கிறது பூர்ணமாகிய நம்மிடத்தில் அபூர்ணத்தன்மையை கற்பித்திருக்கிறோம் இந்த செப்பு கற்பனையினாலே ஜனித்தவென்று அறிந்து கொள்ளே இதை நான் ஆத்மாவையே உவ உபமானமாக கொண்டு ஈஸ்வரன் விஷயத்தில் பேசுகிறேன் அதனால் செப்பு கற்பனையினாலே ஜனித்தவென்று அறிந்து அதனால தான் தோன்றியது அறிந்து கொள்ள வேண்டும் ஆக நல்ல அழகாக சொல்லிட்டார் திருஷ்டாந்தத்தை முதல்ல முதல்ல அத்தியாரோப அபவாத பிரக்கிரியில் தொடங்க போகிறார்னு சொல்லி அத்தியாரோபத்தினால பந்தம் அபவாதத்தினால மோக்ஷம்னு சொல்லி அத்தியாரோபத்தினுடைய லக்ஷணத்தை சொல்லி இது மாதிரி பிரம்மத்தரிடத்தில் அத்தியாரோபம் நடந்திருக்குன்னு சொல்லுகிறார் அது சொல்கிற போதே பிரம்மத்தோட லக்ஷணத்தை அற்புதமாக சொல்லிவிடுறார் நாமரூபரகிதா நாமரூபரஹிதா சமஹா அத்வைதா அசூன்யா சைத்தன்ய பிரகாஷா பரமசாஸ்வத்தா எல்லாம் சம்ஸ்கிருதத்திலே போட்டா நாமரூபரஹிதா நாமரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாய் சம இரண்டற்று அைத ஒன்றாய் ஏக ப்ராட்ல அசூன்ய உணர்வழி நிறைவாய் உணர்வழி சைத்தன்ய பிரச நிறைவாய் பூர்ண பூர்ண இன்னும் சொல்லப்போனால் அப்பரிட்சி அபரிட்சி அபரிட்சி பரிட்சிம்னா என்னர்த்தம் லிமிட்டட் வரையறைக்கு உட்பட்டது அபரி சின்னா காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதது என்று பொருள் அதைத்தான் நிறைவுங்கிற சொல் குறிக்கிறது கற்பனையினாலே ஜனித்தவென்று அறிந்து கொள்ளே அப்படின்னு உடனே அடுத்தது சிருஷ்டி பிரகரணம் ஆரம்பிக்கிறது எப்படி கற் கற்பனை நிகழ்ந்தது கற்பனை எவ்வாறு நிகழ்ந்தது அப்படின்னா அதை அப்போ தான் அதை வந்து நீக்கிறதுக்கான வழி தெரியும் உபநிஷத்தை அப்படிதான் தைத்திரிய உபனிஷத்தை அப்படி ஆத்மாவை பற்றி முதல்ல சொல்லி இந்த ஆத்மாவிலிருந்து ஆகாஷம் உண்டாயிற்று வாயு உண்டாயிற்று அக்னி உண்டாயிற்றுலாம் சொல்லி இந்த சரீரமும் உண்டாயிற்றுன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷத்து ரொம்ப அழகாக அந்த கிரமங்களை கையாளுகிறது முதல்ல பிரம்மனை பற்றின லக்ஷணத்தை சொல்லிவிடுறது அந்த பிரம்மன் இடத்துல தான் அத்தியாசம் நடக்கிறதுன்னு ஆரம்பிக்கிறது ஆரம்பித்து இந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உபாயம் என்ன தெரியுமா வெளியில் பண்ணலை அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷத்தை நீக்கிட்டால் இந்த பிரம்மந்தான் அதுன்னு புரிஞ்சிக்க சொல்கிறது இல்லை உபனிஷத் தைத்திரிய உபனிஷத் பிரம்மானந்த வல்லி இதை தான் சொல்லுகிறது இருக்கட்டும் அப்போ இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்போ என்ன சிருஷ்டி பிரகரணம் ஆரம்பிக்கிறது சிருஷ்டி சிருஷ்டினா படைப்பு இந்த க வந்து ஒரு ஒழுங்கு இருக்குது இது கற்பனை என்றாலும் இந்த கற்பனையில் ஒரு ஒழுங்குப்பாடு இருக்கிறது நம்ம சொனத்தில் வர மாதிரி க தாறுமாறு மாதிரிலாம் வராது சொப்னத்தில் கூட ரொம்ப தாறுமாறுன்னு சொல்ல முடியாது பிளேயராக தான் இருக்குது சில சமயம் வந்து சம்பந்தா சம்பந்தம் இல்லாத மாதிரி தோணும் அதனால் இந்த சிருஷ்டியை பற்றி சொல்கிறேன் இந்த சிருஷ்டியில் இப்போ சொல்ல போகிற சிருஷ்டிக்கு பேர் கிரமசிருஷ்டின்னு பேர் யுகபத் சிருஷ்டின்னு இன்னொன்று இருக்குது கிரமசிருஷ்டி யுகபத் சிருஷ்டி ஆனால் ஏன் வச்சுக்கோ எல்லா அத்தியாரோபம் ஆனால் அந்த அத்தியாரோபத்தை விளக்குறோம் எதுக்குன்னா அதை நீக்கிறதுக்காகத்தான் விளக்குறோமே தவிர அது அப்படி ஒன்று இருக்குதுன்னு புரிய வைக்கிறது நமக்கு தாற்பயம் இல்லை இதை பற்றி பிரம்மசூத்திரத்தில் ஆராய்ச்சியெல்லாம் செய்யப்படும் பொழுது சிருஷ்டியில் நமக்கு தாற்பயம் இல்லை சிருஷ்டியில் நமக்கு தாத்பரியம் இல்லை இந்த படைப்பு எப்படி படைக்கப்பட்டதுங்கிறதே ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு விதமாக சொல்கிறாங்க பிக்பேங் தேரியெல்லாம் இல்லைங்கிறாங்க இப்போ முதல்ல பிக்பேங் தேரியை பற்றி பிக்பேங் தேரியை பற்றி ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இப்போ கிடையாதுங்கிறாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வாதத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க போயிண்டே இருக்குது எண்டு இல்லாமல் போயிண்ட் இருக்குது சயின்ஸும் அதில் சிருஷ்டியில் வந்து எப்படி தான் சிருஷ்டி நடந்தது அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பித்தா சாஸ்திரங்கள்லையே நிறைய வித்தியாசங்கள்லாம் வருது சாந்தோக்கிய புரிஷத்தில் பஞ்சபூதமே கிடையாது மூணே பூதம்தான் அக்னி ஜலம் பிருத்திவி அதோடு சரி ஆகாயத்தையோ வாயுவையோ சொல்லவே இல்லை அதனால் பிரம்மசூத்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா வேதத்தில் சொல்லி இருக்கிற சிருஷ்டி அம்சங்களில் தாத்பரியம் கிடையாது அதனுடைய சைத்தன்யத்தில் தான் தாத்பரியமே தவிர விஷயா சுத்த சைத்தன்யம் அதனால் அங்கே தான் தாத்பரியமே தவிர சிருஷ்டியில் தாத்பரியம் கிடையாது சிருஷ்டியில் பிராமணியம் முக்கிய பிராமணியம் கிடையாது சைத்தன்ய விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல தான் முக்கிய பிராமான்யம் சிருஷ்டியை தெரிஞ்சுக்கிற விஷயத்தில் முக்கிய பிராமணியம் கிடையாது அது வலிமையான முக்கியமான பிரமாணம் கிடையாது அறிவை தரக்கூடிய விஷயம் கிடையாது அதனால் சிருஷ்டியை சொல்கிறதுக்கு ஒரு முறை வச்சுருக்காங்க பேர் க்ரமசிருஷ்டின்னு ஒன்று க்ரம சிருஷ்டின்னா என்ன அர்த்தம் முதல்ல விதை விதையிலருந்து அப்புறம் வந்து முளை அப்புறம் செடி கொடி இதெல்லாம் வர்றது இல்லையா இதெல்லாம் வந்து சிருஷ்டி கிரமம் க்ரமசிருஷ்டின்னு பேர் வழி படிப்படியாக வர்றது யுகபத் சிருஷ்டினா ஒரே நேரத்தில் அத்தனையும் வந்து வருது சொப்புற கனவுல எல்லாம் ஒரே நேரத்தில் தானே வருது கனவுல முதல்ல அங்கேயும் உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு இது மாதிரி சினிமா மாதிரி ப்ரொஜெக்ட்ஷன்லாம் நடக்கிறதா என்ன உடனே வந்து ஒரு ஸ்கிரீன் வர அங்கேருந்து அப்படியே முதல்ல ஆகாயம் தோன்ற அப்படி இல்லாமல் தோன்றுகிறது அங்கே உடனே அதுக்கு பேர் யுகப்பத் சிருஷ்டின்னு பர் பேர் வந்து இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் ஆகாயம் தோன்றியது அப்புறம் காற்று தோன்றியது நீர் தோன்றியது நிலம் தோன்றியது எல்லாம் நெருப்பு நீர் நிலமெல்லாம் அது மாதிரி க்ரம சிருஷ்டியே இங்கே சொல்கிற அதனால் பாருங்க நான் இதுக்காக இந்த ஒரு இதை படிக்கிறேன் தெரிஞ்சுங்க உண்மையாக உள்ளது பிரம்மமே தேகாதி பிரபஞ்சம் தேகாதிப்பிரபஞ்சம் எங்ஞான்றும் இன்று என்று கூறும் ஸ்ருதி சிருஷ்டியை கூறுவது யாது பற்றி எனின் புரிய பாருங்கள் உண்மையாக உள்ளது பிரம்மமே தேகாதிப்பிரபஞ்சம் எங்ஞான்மின்று ஒரு பொழுதும் இல்லை என்று கூறும் ஸ்ருதி சிருஷ்டியை பற்றி கூறுவது யாது பற்றி எனின் எதுக்காக சிருஷ்டியை பற்றி பேசுகிறதெனின் சிருஷ்டியை கூறாது பிரபஞ்சத்தின் நிஷேதத்தை பிரம்மத்தின் கூறும் இடத்து சிருஷ்டியை பற்றி பேசாமல் பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தின் நிஷேதத்தை பிரபஞ்சத்தை நீக்குவதை பிரம்மத்தின் இடத்தில் கூறும் இடத்து பிரம்மத்தின் கண் நிஷேதிக்கப்படும் பிரபஞ்சம் பிரம்மத்தின் கண் வந்து சிருஷ்டி கிடையாது பிரம்மத்தில் பிரம்மத்தில் சிருஷ்டி கிடையாதுன்னு நிற்க நிற்கிற போது ஏதோ தனியாக இருக்கும்னு அர்த்தம் வந்துவிடுவான் அதான் சொல்கிறார் நிஷேதிக்கப்படும் பிரபஞ்சம் வாயுவின் கண் நிஷேதிக்கப்படும் ரூபம் போல காற்றுல ரூபம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி நிஷேதி நிஷேதிக்கப்படும் ரூபம் போல பிரம்மத்தில் இராது வேறு இடத்தில் இருக்கிறதோ என்னும் ஐயம் உண்டாகும் இப்போ பிரம்மத்தில் இல்லை சிருஷ்டி படைப்பெல்லாம் பிரம்மத்தில் இல்லைன்னு சொன்னால் அப்போ வேற எங்கேயோ இருக்குங்கிற சந்தேகம் ஏற்படும் ஐயமின்றி பிரம்மம் அத்விதீயம் என்று கூறுவதற்கு இய இ இயையாமல் போதலின் சிருஷ்டிய பிரம்மத்திலேருந்து நீக்காமல் போச்சுன்னு சொன்னால் வேற எங்கே நீக்கினாலும் அது வேற எங்கேயோ இருக்கோன்னு சந்தேகம் வந்துடும் அதனால் என்ன பண்ணுறதுன்னா ஐயமின்றி பிர ஐயமின்றி பிரம்மம் அத்விதீயம் என்று கூறுதற்கு இயயாம இயையாமல் போதலின் அது பொருந்தாது அத்வைதம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்டும் சிருஷ்டியை கூறும் வாக்கியத்தினால் பிரபஞ்சம் பிரம்மத்தினின்றும் உண்டானது என்னும் ஞானம் உள்ள போது பிரபஞ்சம் பிரம்மத்தினிடமிருந்து உண்டானது என்னும் ஞானம் உள்ள போது உபாதானத்தில் இல்லாத காரியம் மற்றோரிடத்தில் இருக்கும் என்னும் ஐயம் நிவிறியாம் காரணத்துக்கு வேறாக காரியம் இருக்காது அப்படிங்கிறதுனால அந்த பிரம்மத்தில் தான் இது கற்பிக்கப்பட்டிருக்குங்கிறது சௌரியமாக இருக்கும் இது சொல்லலைன்னா சிருஷ்டியை பிரம்மத்தின்கண் சொல்லலைன்னா இந்த சந்தேகங்கள்லாம் வரும் அதனால் ஆகவே நேத்தி நேத்தி என்ற தொடக்கத்து வாக்கியங்களால் பிரம்மத்தினிடத்தும் அந்த பிரபஞ்சத்தின் பிரபஞ்சம் இன்று என்று கூறும்பொழுது பிரபஞ்சம் வான் மலடி மகன் போன்று முதலியை போன்று துச்சமென விளங்கும் தனியாக நீக்கினோமானால் ஏதோ தனியாக இரு இருந்தது போச்சுங்கிற மாதிரி ஆகிடுவான் ஆனால் இங்கே சொல்கிற போது எப்படி வான் ஆகாசத்தாமரை மலடி மகன் இதெல்லாம் இதெல்லாம் திருஷ்டாந்தம் அப்புறம் வந்து வந்தியாபுத்திரஹா ஆகாஷபுஷ்பம் இதெல்லாம் வந்து முயல் கொம்பு ஊமை பேசுகிறான் உமை எங்கேயா இப்படி ஒன்றும் நடக்காது பேசுகிறான்னா ஊமையான் இது பேர் வியாக வியாகாத்த தோஷம்னு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது ஊமை பேசினான் அப்படின்னா நிறுத்தம் எப்படின்னா முன்பு பேசுவதற்கு முன்பு அவன் ஊமையாக இருந்தான் பேசின பிறகு ஊமை கிடையாது ஊமை பேசினான்னு சொன்னான் ஊமை பேச பேசாதவனுக்கு பேர் தான் ஊமைன்னே பேர் ஊமை பேசினான்ங்கிறப்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் இப்போ அவன் ஊமை இல்லை ஊமையும் பே ஊமையாக இருக்கிற தன்மையும் பேசாம பேசுகின்ற தன்மையும் ஒரே நேரத்தில் ஒருத்தன்ட்டு இருக்க முடியாது அது மாதிரி அப்படி அதான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி இருக்க முடியாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரே நேரத்தில் இது இருக்க முடியாது அதனால் பிரம்மத்தை வந்து பிரம்மத்துக்கு பிரம்ம பிரம்மத்துலேருந்து சிருஷ்டியை வந்து பிரம்மத்துக்கு அந்நியமாக சொல்லி நிஷேதம் பண்ணினோமாண்ணா என்ன ஆகிடுன்னு கேட்டால் அது பிரம்மத்துக்கு வேற ஒரு பொருள் இருக்குங்கிறது தீர்மானம் ஆகிடும் ஆனால் இங்கே கற்பனை பண்ணி சொல்கிற போது என்னாகும் கேட்டால் விஷயம் புரியற போது எப்படி ஆகாயத்தாமரை வந்தியாபுத்திரன் என்பதெல்லாம் பொய்யோ முழுக்க முழுக்க பொய்யோ அப்படி பிரபஞ்சம் முழுக்க முழுக்க பொய் என்று உணரப்படும் ஞான காலத்தில் அதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி தான் தோன்றும் அதனால் ஞானம் வந்த பிறகு என்ன தோன்றும்னா முழுக்க முழுக்க இது பொய்யென்று உறுதியாக தெரியும் அதற்கு முன்பு அப்படி தெரியாது அதுக்காக இது சொல்லப்படுகிறது கூறும்போது பிரபஞ்சம் வான் தாமரை போன்று இந்த நேத்தி நேத்தியெல்லாம் நிஷேதம் பண்ணுற போது துச்சம் என விணங்கும் துச்சம்னா என்ன கிடையவே கிடையாது முயல் கொம்பு மாதிரி இந்த திருஷ்டாந்த மரடி மகன் திருஷ்டாந்தத்தை காட்டிலும் முயல் கொம்பு ஆகாய தாமரையோடு நிறுத்திக்கலாம் ஆனால் சாஸ்திரத்தில் இந்த உதாரணத்தை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரும்ப ஒரு ஸ்லோகமே இருக்கு இதுக்கு நினைக்கிறேன் எவ்வளோ எப் எப்படி ஒரு அழகான ஸ்லோகம் ஆனால் ஒரு அர்த்தமே கிடையாது ஸ்லோகம் என்னென்னா மிருகத்திருஷ்ணாம்பசி ஸ்நாத்தா கபுஷ்பகிருதேகரஹா ஏஷவந்தியாசுதோ யாதி சசங்க தனுர்தரஹா சசசிருங்க தனுர்தரஹா அதாவது ஒரு மலடி மகன் மரடி மகன் காணல் நீரில் குளித்து முயல் கொம்பு வில்லை கையில் வைத்து கொண்டு ஆகாய தலையில் சூடிக்கொண்டு வருகிறான் நான் வார்த்தையெல்லாம் சரியா இருக்கு நான் அர்த்தமே இல்லை மிருக திருஷ்ணாம்பசி ஸ்நாதகா மிருக திருஷ்ணாம்பசின்னு எனர்த்தம் காணல் நீரில் குளித்தான் க புஷ்பகிருத்த சேகர ஆகாய புஷ்பத்தை எடுத்து சூடிக்கொண்டான் ஏஷ வந்தியாசுதோ யாதி இந்த வந்தியாசுதன் மலடி மகன் வந்தான் எப்படின்னா சசஸ்ருங்க தனுர்தரஹா முயல் கொம்பினால் செய்யப்பட்ட வில்லை ஏந்திக்கொண்டு வந்தான் முழுக்க முழுக்க கிடையாதுன்னு அர்த்தம் இப்படி ஒரு சுலபம் எழுதி வச்சுருக்கேன் இப்போ தமிழ் நீங்க இந்த மாதிரி வாக்கியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது புரியணும் நமக்கு இப்படி கிடையவே கிடையாது அது மாதிரி இந்த ஜகத்தும் இப்படி இது இந்த வார்த்தைக்கு எப்படி நமக்கு மனசில் தோன்றதில்லை இப்படி ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறது புரியுறது அதே மாதிரி இந்த ஜகத்து விவகாரங்கள் எதுவும் கிடையாது இந்த சிருஷ்டியை நிஷேதம் பண்ணுற போது அதே மாதிரி அதையும் புரிஞ்சுக்கணும் துச்சம் ஆயிடும் அப்படி அப்படி இல்லைன்னா பிரம்மத்துக்கு அந்நியமாக வச்சு நிஷேதம் பண்ணினோமான துச்சமாகாது அத்வைத்தம் சித்திக்காது அத்வைத்தம் சித்திக்காது அல்ல அசத்தன விளங்கும் அதனால் அகில பிரபஞ்ச பிராந்தியற்ற அகண்ட சச்சிதானந்த பிரம்மம் ஏக்கம் என்பது செவ்விதிர் பெறப்படும் இந்த பிரம்மத்துக்கு வேறாகச் சொன்னோமானால் அது தெளிவாக புரியாது பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டதா சொன்னால் தெளிவாக புரிய புரியும் அது பற்றி சிருஷ்டி கூறப்படுகிறது என்று கூறப்படுகின்றது என்க இச்டி கிரமசிருஷ்டி யுகபத் சிருஷ்டி என இருவகைத்தாம் கிரமசிருஷ்டி கனிஷ்ட அதிகாரியின் பொருட்டும் யுகபத் சிருஷ்டி பொருட்டும் கூறப்படுகின்றன உத்தம அதிகாரிக்கு சிருஷ்டியே கிடையாதுன்னு சொன்னால் புரிஞ்சு விடும் உனக்கு அதனால கனிஷ்ட அதிகாரியின் பொருட்டு கிரமசிருஷ்டியும் மத்தியம அதிகாரியின் பொருட்டு யுகபத் சிருஷ்டியும் கூறப்படுகின்றன மேற்கூறப்படும் சிருஷ்டி கிரமசிருஷ்டியாம் சொப்பன உலகு மனத்தினிடத்து கிரமமின்றி உண்டாவது போல தேகாதி பிரபஞ்சம் பிரம்மத்தினிடத்தே கிரமமின்றி உண்டாகின்றது என்பது யுகபத் சிருஷ்டியாம் இது திருஷ்டி சிருஷ்டிவாதம் என்றும் சொல்லப்படும் அதாவது ஞானம் உண்டாகும் பொழுது ஞேயம் உண்டாகின்றது என்பது அவ்வளோதான் அப்போ யு கிரமசஷ்டி யுகபத் சிருஷ்டி ரெண்டு சிருஷ்டி நம்முடைய நோக்கம் என்ன நிஷேதம் என்றதுக்கு தான் இப்படியெல்லாம் தோன்றியதப்பா ஆகாஷாத் வாஜு வாஜோர் அக்னி அக்னேராப அத்ய பிருத்திவிஷதையெல்லாம் கிரமசிருஷ்டி ஓஷீபியோன்ன அன்னஷ சவாச புருஷ அன்னரசமய இவன் இது அன்ன உணவினால் உண்டானவன் தான் சாப்பாட்டினால் தான் உண்டானவன் அன்னரசனவூ அன்னரசன விர்திம் பிரப்பிய அன்னர பிளிவியம் எது விலீயத்தை தது அன்னமய கோஷூலீரம் சிஷ்டியை பற்றி ஆரம்பிக்கிறது அதுக்காக தான் படிக்கிறோம் அதுதான் எப்படி என்றக்கால் அநாதியாம் ஜீவரெல்லாம் பொதுவான சுழுத்தி போல பொருந்தும் அவ்வியக்தன்னில் இதுகால தத்துவப்பேர் ஈசனுட்பார்வையாலே முதுமூல சுவாவம் விட்டு முக்குணம் வியமாமே சரி சிருஷ்டியை தொடங்க ஆரம்பிக்கிறார் அதுதான் எப்படி என்ற கால் அதுதான் என்ன அர்த்தம் அந்த பிரம்மத்தின் மீது இந்த பிரபஞ்சங்கள் தோன்றிய கற்பனையை விளக்குவாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்தவென்று அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளே கற்பனையினாலே உண்டாயிற்று என்று தெரிந்து கொள்வாயாக அந்த கற்பனை எவ்வாறு அந்த அத்தியாரோபம் எப்படி உண்டாயிற்று என்று கேட்பாயே ஆனால் என்ற கால் ஜீவரெல்லாம் ஜீவரெல்லாம் அனாதியாம் அனாதின்னு சொன்னால் ஆரம்பம் தெரியாதுன்னு அர்த்தம் அனாதிக்கு நிறைய லட்சணங்கள் உண்டு அனாதின்னா பிகினிங்லெஸ் எப்போ நாம் வந்து நமக்கு எப்போ அஜானம் வந்தது எப்போ நமக்கு வந்து ஜென்மா வந்தது இதெல்லாம் பார்த்தோம்னா இது எப்போ ஆரம்பித்தது இந்த இந்த பிறவிச் சூழல் இந்த இதுக்கு வந்து நமக்கு தெரியும் இது எப்போ தோன்றியதுன்னு நமக்கு புரியும் டேட்டு தெரியும் டேட் ஆஃப் பர்த் தெரியும் நம்ம முதல்ல எந்த பிறவியில் இருந்தோம் அப்படின்னு கேட்டால் கிடையாது அது அனாதி ஆரம்பம் காரணம் கிடையாது மாயை அனாதியால் மாயா காரியமான ஜீவனும் அனாதி சொல்ல போனால் இந்த காலமே மாயைக்கு உட்பட்டதாக தோன்றுகிறது சில சமயம் சாஸ்திரங்களை காலத்தை பற்றி லட்சணங்களை சொல்லும் பொழுது பிரம்மனுக்கும் மாயைக்கும் சம்பந்தமே காலம் என்று சொல்லப்படும் என்று சொல்லுகிறார்கள் பிரம்மத்திற்கும் மாயைக்கும் உள்ள காலம் என்று விளக்கப்படும் காலம் என்பது மாயைக்கு உட்பட்டதா மாயைக்கு உட்படாததாங்கிற விசாரம்லாம் இருக்குது கடைசியில் மாயதான் எல்லாம் சர்வம் மாயாயேவ அப்போ அனாதியாம் அனாதியாம்னா ஆரம்பம் தெரியாதுன்னு அர்த்தம் சாஸ்திரத்தில் ஆறு விஷயம் நம்ம வந்து அநாதின்னு ஒத்துக்கிட்டு இருக்கோம் அனாதியை பற்றி லட்சணம் இருக்குது ஏற்கனவே வகுப்பில் ஒருத்தர் சொன்ன ஞாபகம் இருக்குது எனக்கு ஜீவ ஈஷோ விஷுத்தாச்சி ததா ஜீவேஷயோர்பிதா அவித்யா தச்சிதோர் யோகா ஷடஸ்மாக அநாதையா நம்முடைய மதத்திலே ஆறு விஷயங்கள் அனாதியாகச் சொல்லப்படுகின்றன ஜீவன் அநாதி ஈஸ்வரன் அநாதி சுத்த சைதன்யம் அநாதி ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை அனாதி அறியாமைக்கும் சைதன்யத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் அநாதி ஜீவஹா ஈஸ்வரகா சுத்த சைதன்யம் ஜீவேஸ்வர பேதா அவித்யா அவித்தியா சைத்தன்ய சம்பந்த எப்போ இந்த ஆரியாமைக்கு சைதன்யத்தோட சம்பந்தம் ஏற்பட்டுதுன்னா சொல்ல முடியாது ஜீவன் எப்பொழுது உண்டானான்னு சொல்ல முடியாது ஈஸ்வரன் எப்பொழுது உண்டானான்னு சொல்ல முடியாது சைதன்யம் எப்பொழுது உண்டாச்சு கேட்கவே முடியாது காலாத்தீதம் ஜீவேஸ்வரனுக்கு பேதம் எப்போ உண்டாச்சு சொல்ல முடியாது அதே மாதிரி அஜானத்துக்கும் சைதன்யத்துக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டதுன்னா சொல்ல முடியாது அனாதிக புரிஞ்சுக்க வேண்டிதான் இதெல்லாம் வந்து தமிழில் வந்து பாட்டில் சொல்லிவிடுற திருமூறல் பதி பசு பாக பதி பசு என பகர் மூன்றினில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்ற அணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே இது சித்தாந்த சைவ சித்தாந்தப்படி சொல்லக்கூடிய கருத்து தான் இது அது எப்படி வேணாலும் நின்றபோட பண்ண முடியும் அந்த பாட்டை பத்தி இருக்கார் பசு இருக்கார் பாசம் இருக்குது பத்திங்கிறது என்ன கடவுள் பசுங்கிறது உயிர்கள் ஜீவர்கள் பாசம்ங்கிறது என்ன அக்ஞானம் அறியாமை அறியாமையினால் தோன்றிய உலகங்கள் அல்ல பசு பதி பசு பாசம் என பகர் மூன்றினில் பதியினைப் போல் பசு பாசம் அனாதி எப்படி பதி அநாதியோ அது மாதிரி பசுவும் பாசமும் அநாதி பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதிக்கு வந்து பசுத்தன்மையோ பாசத்தன்மையோ உண்டாகாது பார்த்திங்கிறது கடவுள் கடவுளுக்கு இந்த ஜீவர்களை போன்ற அல்பத்தன்மையோ அறியாமையோ கிடையாது இந்த வரையறை எல்லாம் கிடையாதுன்னு அர்த்தம் பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே பதியானவர் கடவுளானவர் இவனுக்கு பசு உயிர்களுக்கு அருள் செய்தார்னா பசுக்களுக்கு பாசம் இல்லாவே உயிர்களுக்கு பாசம் நீங்கி பசுத்தன்மையும் நீங்கி சிவமாவார்கள் சித்தமலம் அறிவித்து சிவமாவார்கள் அப்படின்னு அதில் கருத்து இங்கே எதுக்கு இதை அது ஒரு பாட்டு தமிழில் இருக்குங்கிறதுக்காக இப்போ அனாதியாம் ஜீவரல்லாம் அநாதியாம் ஜீவரல்லாம் ஆரம்பம் தெரியாத காலத்திலேருந்து வந்துன்னு இருக்காங்க நிறைய கேட்குறோம் இல்லை சுவாமி சரி அஜானம் இந்த அஜ்ஞானம் முதல்ல எப்படி வந்தது அப்படின்னா பதிலே கிடையாது அப்பா அவுட் ஆஃப் சிலபஸ் அதனால் இல்லவே இல்லை பதிலே கிடையாது இது அநாதின்னு ஒத்துக்கிறது தான் சாஸ்திரத்தில் அனாதின்னு ஒத்துக்க சொல்லியிருக்கு இந்த விஷயத்து அனாதின்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி வந்துன்னு கேட்கக்கூடாது எப்படி வந்தது எப்போ வந்ததுங்கிற கேள்வியே கேட்கக்கூடாது மாயாங்கிற சொல்ல சொன்னாலும் இந்த அனாதிங்கிற சொல்ல கேட்டாலும் எனக்கு இதை ஒத்துக்க முடியலையென்னா நீ உனக்கு ஒத்துக்கிறதுக்காக இல்லையே ஃபிலாசபி எப்படி இருக்கணும்னு வச்சு ஃபிலாசபி இப்படித்தான்னு சொல்லி பெரியவங்க சொல்லிருக்காங்க அது முடிஞ்சால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுமே தவிர அது நம்ம ஒத்துக்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய ஒத்துக்கிறதையோ ஒத்துக்காமல் இருக்கிறதையோ சார்ந்தா இருக்காது சாஸ்திரங்கள்லாம் நம்ம ஒத்துக்கிறத ஒத்துக்காத சார்ந்தா இருக்குது கடவுள் வந்து நம்ம ஒத்துக்கிறத ஒத்துக்காத சார்ந்தான் இருக்கார் இல்லையே நம்ம நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் வந்து சொல்லியிருக்கிறதுலாம் அவங்க ரொம்ப ஆழமாக சிந்தனை பண்ணியிருக்காங்க நம்ம அதை வந்து புரிஞ்சுனா நமக்கு நல்லது அனாதிகி அனாதியாம் ஜீவரெல்லாம் எல்லா ஜீவர்களும் பொதுவான சுழுத்தி போல ஜீவர்களுக்கெல்லாம் பொதுவான சுழுத்தி எல்லாருக்கும் சுசுக்தி அவஸ்தை இருக்குது சொல்கிற ஜீவர்களுக்கெல்லாம் பொதுவான சுசுக்தி அதாவது ஜாகிரத அவஸ்தையில் நம்மளுடைய அனுபவம் வேறு வேறையாக இருக்குது ஒரு ஒருத்தருக்கும் சொப்னாவஸ்தையில் நம்மளுடைய அனுபவம் ஒரு ஒருத்தருக்கு வேறு வரையாக இருக்குது ஆனால் சுஷுப்தி அவஸ்தையில் நம்மளுடைய அனுபவம் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது ஒன்றும் தெரியலேங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குது தெரிஞ்சதுங்கிறதுல மாறி மாறி இருக்குது தானே உண்மை ஜாக்கிரதாவத்தையிலே ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக பார்க்குறோம் ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறது ஒரு விதமாக புரிஞ்சுக்கிறோம் உலகத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு விதமாக புரிஞ்சுக்கிறோம் பெரிய விஷயத்தில்தான் சுசுப்தி அவஸ்தையில் மாத்திரம்தான் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கும் சுசுக்தி அவஸ்தையை பற்றின மாறுபாடு இருக்கா ஒன்றும் தெரியலேங்கிற கருத்தில் ஏதா மாறுபாடு இருக்கா தெரிஞ்சதில் தான் மாறுபாடு இருக்குது நிறைய இல்லை இல்லை அது அப்படியும் பாருத்தர் இல்லை இது இப்படியும் ஒருத்தர் தெரிஞ்ச விஷயத்தில் தான் மாறுபாடு ஜாஸ்தி தெரியாத முற்றத் தெரியாத விஷயத்தில் என்ன மாறுபாடு இருக்குது அதனால் சுசுக்தியில் ஒரே அனுபவம் அஜானம் அனுபவமாக இருக்குது அதனால் சுசுக்தி போல அதில் போல் பொருந்தும் அவ்யக்தம் தன்னில் பொருந்தும் அவ்ந்தந்தில் அவ்வியந்தில் பொருந்தும் ஜீவரெல்லாம் பொருந்தும் அர்த்தம் அதாவது அவ்வக்தாதீனி பூதானி வியக்தியானி பாரத அவ்வக்த நிதனான் தேவ தத்ரகா பரிதேவனா பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் அதனால் இது இந்த உயிர்கள் அனைத்தும் தோற்றத்துக்கு வராத நிலையில் இருந்தன பிறகு தோற்றத்துக்கு வந்தன பிறகு மீண்டும் ஒடுங்குகின்றன இதை குறித்து நீ ஏன் கவலைப்படுகிறாயின்னு அர்ஜுன பார்த்து சொல்கிறார் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் சொல்லிருக்கு எட்டாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது நல்லது அற்புதமான ஸ்லோகம் தான் அது பதினெட்டாவது ஸ்லோகம் எட்டாவது அத்தியாயம் பதினெட்டாவது ஸ்லோகம் பதினெட்டு பத்தொம்பது பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த மூணுமே ரொம்ப நல்ல ஸ்லோகம் அவ்வக்தாத் வியக்தய்சர்வாக பிரபவத்யஹராகமே ராத்ரியாகமே பிரலீயந்தே இந்த ஸ்லோகத்துக்கு இந்த இது கம்பேர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே இருக்குது ராத்திரியாகமே பிரலீயந்தே தத்தைவ அவ்வக்த சம்யக்கே எத்தன நம்பர் சொன்னேன் பதினெட்டு பத்தொம்போது இருபது மூணு ஸ்லோகம் நல்ல அர்த்தத்தில் சொல்லியிருக்கங்க இதே அர்த்தந்தான் அவ்வக்தன் தன்னில் பொருந்தும் இப்போ எப்படி படிக்கணும் என்ன அன்மையும் எப்படின்னா அதுதான் எப்படி என்ற கால் அது பொது பொ பொதுவான சுழுத்தி போல அனைவருக்கும் பொதுவான சுழத்தி போல அனாதியாம் ஜீவரெல்லாம் அவ்வக்தன் தன்னில் பொருந்தும் பொருந்தும்னா என்ன எல்லா ஜீவர்களும் அனைத்து ஜீவராசிகளும் அவ்வக்தத்தில் அவ்வியக்தம்னா என்ன மாயாவஸ்தையில் மாயையில் மாயையில் பிரகிருதியில் ஒடுங்கியிருந்தார்கள் ஒடுங்கியிருந்தார்கள் எல்லாம் ஒடுங்கியிருந்தது எப்படி விதையில் அத்தனையும் ஒடுங்கி இருக்கோ அது மாதிரி ஒடுங்கி இருந்தது அவ்வியன் தண்ணில் பொருந்தும்னு அர்த்தம் பொருந்தும்னா கர்ம வாசனைகளோடு இருக்கும்னு அர்த்தம் அவங்க அவங்க பண்ணின புண்ணிய பாபத்தோடு சேர்ந்து அதில் இருக்கும்னு அர்த்தம் இது சிருஷ்டி ஆரம்பிக்கிற போது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்துங்க அது என்னது விதை நிலை விதை நிலைங்கிறது எப்படி படைப்பின் விதை நிலை எப்படி இருந்ததுன்னா எல்லா உயிர்களும் அவரவர்களுடைய கர்ம வாசனைகளோடு அனாதியான கர்ம வாசனைகளோடு அந்த விதை நிலையில் பீஜாவஸ்தையில் மாயையில் பிரகிருத்தையில் பிரகிருதியில் அவித்தியில் சமஷ்டி சஞ்சித கர்மத்தில் எல்லாம் இதுக்கு தான் பேர் மாயா பிரகிருதி சமஷ்டி சஞ்சிதம் கர்ம அவித்யா எல்லாம் இதுக்கு பேர் அது எப்படி வந்ததுன்னு கேட்டக்கூடாது அதுதான் அனாதின்னு சொல்லிவிட்டோம் எல்லாம் அனாதின்னு சொல்லியிருக்கோம் அதனால் எப்படி வந்ததுன்னு கேட்கப்படாது நமக்கு இப்போ உபதேசம் புரியறதான் முக்கியம் அதனால் பிரம்மத்தில் எப்படி கற்பனை உண்டாகிறதுன்னு சொன்னால் மாயா இருக்கிறது உபதேசத்துக்காக மாயா இருக்கிறதுன்னு சொன்னாலே மாயோட லட்சம் அடிபட்டு போச்சு இருக்கிறதுன்னு சொன்னாலே அதுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது தானே அது அப்போ நம்ம என்ன சொல்லணும் இல்லை என்றும் சொல்ல முடியாத இருக்கின்றது என்றும் சொல்ல முடியாத ஒன்று இருக்கிறது அது இருக்கிறதுன்னு சொல்லிட்டா அப்ப இல்லை என்றும் இல்லாதென்றும் சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதுன்னு சொன்ன தோஷமான புரியறதுக்காக சொல்லணும் உண்மையிலேயே கிடையாது இப்போ இந்த அவ்வக்தன் தன்னில் எல்லாரும் அவங்க கர்மாவோட உள்ள ஒடுங்கியிருக்கும் தூங்குற போது என்னென்ன கைவல்யோபுஷ் சொல்கிறது புனஷ ஜஜன்மாந்தர கர்ம யோகாத் சயேவ ஸ்வபித சயேவ பிரபுத்தா அவன்தான் முழிக்கிறான் அவனோட கர்மாவோடய சம்பந்தம் எழுப்புறதான் அவன் வந்து உறக்கத்திலருந்து எழுந்திரு எழு எழுந்திருக்கிறது எப்படின்னா பிராரத்தம் வினைப்பயன் அவனை எழுப்புகிறது எழுந்து அவனை இன்பத்துன்ப வினைகளை அனுபவிக்குமாறு செய்கிறது இவன் உறங்கின் இருக்கான் உறங்கினவனை எழுப்புறது எதுனா வினைகளான் வினைகள் எழுப்புகிறது வினைகள் தூண்டி செயல்படுகிறது செயல்படுத்துகிறது இப்போ அவியக்தந்தில் பொருந்தும் இது கால தத்துவ பேர் இது இதுனால் இம்மாயையானது இம் இதுங்கிறதுக்கு இம்மாயையானதுன்னு அர்த்தம் கவனமாக புரிஞ்சுங்க இல்லாட்டி இது இதுன்னு தேடிகிட்டே இருக்கணும் இது எதுன்னு தேடி இருக்கணும் இதுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் இம்மாயையானது உங்களுக்கு ஏதாவது நான் விட்டு போயிட்டேன்னு சொன்னால் ஒரு பதத்துக்கு அர்த்தம் விட்டு போயிட்டேன்னா கேட்கலாம் எல்லாத்துக்கும் சொல்ல முடியும் ஏன்னா இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன வார்த்தை ரொம்ப பார்த்தா சின்னதாக இருக்கும் நிறைய விஷயம் உட்காந்துருக்கும் இதுன்னு சொன்னால் இம்மாயையானது காலத்தத்துவ பேர் ஈசன் உட்பார்வையாலே ரொம்ப அண்டர்லைன் பண்ணணும் இது கால இந்த மாயின்னு ஒன்று இருக்கப்பா இப்படி சொல்கிறாரு இப்போ சா போர்ட்டில் எழுதுணும்னு வச்சுக்கோங்க மாயா அப்படின்னு எழுதுறோம் இந்த மாயக்குள்ளே தான் எல்லாம் உட்காந்துருக்கு சமஸ்த லோகங்களும் ஜீவர்களும் அனைத்து உபாதிகளும் இதுக்குள்ளே தான் உட்காந்துருக்கு எல்லாம் அதோட கர்மாவோடு இருக்குது மீதாவஸ்தான் இப்போ வந்து ஒரு வந்து இந்த தங்கத்தை வச்சுருக்கார் ஆசாரி அவர் பெரிய பிஸ்கட்டை வச்சுருக்கார் அவர் வந்து பிளான் பண்ணுறார் இதுக்குள்ளே வந்து இத்தனை நகை பண்ணணும் இத்தனை வலை பண்ணணும் இத்தனை தோடு பண்ணணும் இத்தனை மூக்குத்தி பண்ணணும் ஏதோ பிளான் பண்ணுறார் அவர் அதுலேருந்து எடுக்கிற அது அந்த நேம் ஃபார்ம் எல்லாம் அவர் பண்ண உடனே அதை உருக்கி வளைச்சி தட்டிக்கிட்டு சரி பண்ணோடனே அந்த ஃபார்ம் எல்லாம் வந்துவிடுறது அது மாதிரி நம்ம நினச்சிக்கணும் அப்படியே சமஸ்திரபஞ்சங்களும் இதில் இருக்குது அதனால் இந்த அணுவுக்கு அணுவோட தத்துவத்தை பற்றி படிக்க ஆரம்பித்தா தெரியும் அணுவுக்குள்ள அணுவாய் ஒரு அணு தான் ஒரு அணு தான் இருக்குதுன்னு நியாயசாஸ்திரம் சொல்கிறது அந்த அணு வந்து நித்யா அணு பரமாணு அப்படின்லாம் பேருது அது வந்து அப்படியே த்ரேணுக்கு த்ரேணுக்கு அப்படின்னு போய் இப்படியே அப்படியே மல்டிப்ளை ஆகி மல்டிப்ளை ஆகி போயின்ட்டே அது அது அதில் சொல்லப்படுறது அதே மாதிரி இங்கே மாயின்னு நம்ம சொல்கிறோம் அந்த அணு அணுவுக்கும் ஆதாரமானது அணுவை அணுவுக்கு காரணமானது இந்த மாயையில் என்னாச்சுன்னா கால தத்துவப் பேர் ஈசன் ஈஸ்வரனுக்கு என்ன பேர்னா அவனுக்கு காலஹான்னு ஒரு பேர் எல்லா எல்லாவற்றையும் ஒடுக்கிறவன் உருவாக்குகிறவன் வ இருக்கும்படி செய்கிறவன் அனுகிரகம் பண்ணுறவன் காலோஸ்மிலோ கஷய கிருத் பிரவருத்தா காலஹா அப்படின்னு சொல்லி விஷ்ணு சாஸ்திரநாமன் சொல்லுகிறது கீதையில் பகவான் சொல்கிறார் அர்ஜுனன் கேட்குறான் நீ என்ன இப்படி இப்படி இப்படி ஓரமாக இருக்கே ஒரு ரூபத்தை காட்டிகிட்ருக்கே எல்லாம் பீஷ்மர் துரோணர்லாம் வாய்க்குள்ளே போயிட்டுருக்கானே எல்லோரும் போகிறாங்களே பீஷ்மாச்சாரியர் திரோணாச்சாரியர் அத்தனை பேரும் உன்னுடைய வாய்க்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு சொல்கிற போது அவர் சொல்கிறார் பகவான் சொல்கிறார் ஆக்யாகிங்கிறான் சொல்லு அப்படிங்கிறான் உடனே பகவான் சொல்கிறார் காலோஸ்மி நான் இப்பொழுது ஊழிக் காலமாக இருக்கிறேன் காலோஸ்மி லோகக் கஷய லோகான் சமாகர்த்தும் மிக பிரவருத்தா நான் காலமாக இருக்கிறேன் உலகத்தை அழிக்கும் காலமாக இருக்கிறேன் லோகக்ஷயக்ரித் பிரவருத்தா உலகத்தை அழிப்பதற்காக நன்கு வளர்ந்தவனாக நான் இருக்கிறேன் என்ன மகாபாரதோகான் சமாகர்த்தும் உலகத்தை நன்கு அழிப்பதற்கு இகப் பிரவிற்த்தா இப்பொழுது நான் பிரவர்த்தித்து கொண்டிருக்கிறேன் இது கால தத்துவ பேர் காலம் அந்த தன்னுடைய சைதன்யத்தை கொடுக்கிறார் ஈஸ்வரனுடைய உட்பார்வையாளே இதுல இருந்து சொல்ல விரும்பமான மாயை சேத்தனமான சைத்தன்யம் சைத்தன்யத்தினுடைய ரிஃப்ளக்ஷன் அந்த மாயையில் உண்டாகிறது உண்டான உடனே என்னாகிறதுனா முதுமூல சுபாவம் விட்டு முக்குணம் வியமாமே நல்லா பார்த்து புரிஞ்சுங்கோ ஈஸ்வரனுடைய அனுகிரகம் உண்டான உடன் மாயைக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் உண்டான உடன் இது பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பதினாலாவது அத்தியாயத்தில் கூட சில விஷயங்கள் கீதையில் சொல்லப்பட்டிருக்கு மூணாவது அத் மூணாம் பதினாலாவது அத்தியாயம் மூணாவது ஸ்லோகத்தில் இருந்து மூணு நாலு போகிறோம் அதுக்கப்புறம் நிறைய அதே டாபிக் தான் இந்த பதினாலாம் அத்தியாயத்தை மூணுலேருந்து இப்போ இவர் சொல்கிற இந்த ஒரு இந்த லைன் இருக்கே இந்த ரெண்டு வரி இருக்கே இந்த ரெண்டு வரிக்கு விளக்கம் தான் பதினாலாவது அத்தியாயத்தில் மூணாவது ஸ்லோகத்தில் இருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் இத்தனை விஷயம் இருக்குது இது கால இது காலத்தத்துவப் பெயர் ஈசன் உட்பார்வையாலே இதுனா இந்த மாயை காலத்தத்துவப் பெயர் ஈசன் உட்பார்வையாலே ஈசனுடைய உட்பார்வைனா என்ன அர்த்தம் அனுகிரகத்தினால் பிளஸ்ஸிங் உட்பார்வைன்னா சைத்தன்ய பிரதானேன அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறாங்க அது வந்து என்னென்ன அவர் ஆலோசனை பண்ணினார் திட்டமிட்டார் வேதத்தில் சொன்ன மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அனுகிரகங்கிறதே போகிறோம் அனுகிரகத்தினால்தானே அப்புறம் நிமித்த காரணம் இருந்து திட்டம் போடுறார் அவர் சிதாபாஷம் தானே திட்டம் போடுறது ஜடமான மாயை திட்டம் போட முடியாது அதில் சிதாபாசம் தான் பிளான் பண்ணுறார் ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதே தான் உட்பார்வை அர்த்தம் சிதாபாச பிரதானேன சம்ஸ்கிருத்தை போடணுன்னா சிதாபாச பிரதானேன ஆபாச பிரதானேன தன்னுடைய தன்மையை இரவல் கொடுக்கிறார் கொடுத்தவுடன் என்னது முது மூல சுவாவம் விட்டு முது மூல சுவாவம்னா முன்பிருந்த ஸ்வபா காரணத்தன்மையை ஒழித்து என்னவா இருக்கான் இந்த மாயையில் என்ன இருக்குன்னா சத்வ ரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி மாயைக்கு மூணு குணம் உள்ளது முக்குணமயமானது மாயை திரிகுணாத்மிகா மாயா அதனால் என்னென்ன அது அப்படியே ஒடுங்கி பேசாமல் இருந்து தான் அதுக்கு பேர் சாம்யாவஸ்தான்னு பேர் சாம்யாவஸ்தா நம்ம தூங்குகிற போது நம்மலாம் சத்துவமா ரஜஸ்தா தமஸ்தா நம்மளால் ஒன்றும் கிடையாது தூக்கத்தினுடைய தன்மையை வந்து நீங்கள் தமஸும் அப்படின்னு சத்துவங்கிறது வேறு விஷயம் நாம் எல்லோரும் தூக்கத்தில் வந்து சத்துவகுணமாகவும் இல்லை ரஜோகுணமாகவும் இல்லை தமோகுணமாகவும் இல்லை சோம்பேரியாக இருக்கோமா தூக்கத்தில் நாம் எல்லோரும் தூக்க தூக்கம் சோம்பேறித்தனம் அது வேறு விஷயம் தூக்கத்தில் நாம் என்னவாக இருக்கும் சோம்பேறித்தனமாக இல்லை எல்லாம் சரியாக இருக்குது அந்த நேரத்தில் வந்து எல்லாம் சாமியமாக நம்ம விவகாரம் பண்ணுற போது தான் நம்ம வந்து அறியாமையினால் ஒருத்தரை வந்து நிந்த பண்ணுறோன்னு வச்சோங்க அப்போ தமோகுணின்னு அர்த்தம் ரஜோகுணம் இருக்கிறது இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நல்ல காரியமெல்லாம் பண்ணுறோம்னா அப்போவே ரஜோகுணம் தான் அது கெட்ட காரியம் பண்ணுறது வந்து ரஜஸில் தமஸ் நல்ல காரியம் பண்ணுறது ரஜஸில் ரஜஸ்ஸு அந்த நல்ல காரியத்தை விட்டு பூஜையே பண்ணிட்டு உட்காண்டிருக்கிறது இந்த மாதிரியே பண்ணிட்டுருக்கோம் காலம் மத்திய பார்த்து வரைக்கும் இது வந்து ரஜஸில் சத்துவம் நல்ல காரியம் பண்ணிட்டுருக்குது இது மாதிரி நிறைய சொல்லலாம் அதில் முதுமூல ஸ்வாவம் விட்டுன்னா நடத்தம் அதுக்கு பேர் சாங்கியர்களுடைய பாஷையில் சாமியாவஸ்தான்னு பேர் எல்லாம் சமமாக இருக்குது அந்த நேரத்தில் மூணு குணத்துக்குள்ள வேற்றுமை தெரியறதில்ல மூணு குணத்தினுடைய வேற்றுமை எப்போ தெரியும் மூணு பேர் தூங்கியிருக்கான்னு வச்சுங்களேன் இந்த மூணு பேரில் யார் சாத்விகன் யார் ராஜசன் யார் தாமசன் சொல்ல முடியுமா என்ன மூணும் தூங்குறதுப்பா இப்போது சத்துவமாவது ரஜஸ்ஆது தமஸா இதில் யார் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் ரெண்டும் கெட்டான் அப்படின்னு சொல்லுன்னா சொல்ல முடியுமோ எல்லாம் அந்த நேரம் தூங்குற போது யாருமே நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை ரெண்டும் கெட்டானும் இல்லை எல்லாம் சாமியமாக இருக்கு குழந்தையவே எடுத்துங்கோ இந்த குழந்தை நல்ல குழந்தையாக கெட்ட குழந்தையாங்கிறது எப்போ தெரியும்னா கொஞ்சம் கொஞ்சம் வளரத்தான் தெரியும் குழந்தைகிட்ட எல்லாம் சாமிமாக தான் இருக்குது ஒன்றும் தெரியாது அதுக்கப்புறம்தான் அதனுடைய தன்மைக்கேற்ப எல்லாம் வெளிப்படும் ஒரு மரம் விதையை போட்டிருக்கோம் இது வந்து ஒருத்தர் கொடுத்தார் வச்சு இது வந்து என்னமோ இமாம் பசந்து இமாம் பசந்து இது வந்து இது அல்ஃபோன்ஸா சொல்லி கொடுக்குறார் நமக்கு என்ன தெரியும் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அவர் சொன்னார்ன்னு சொல்லி அதை வச்சு விட்றோம் அவரே இங்கே மறந்து போய் யாரோ அவருக்கு கொடுத்துருக்கலாம் ஒரு ஆள் அப்புறம் பார்த்தா தான் தெரியாது அல்ஃபோன்ஸாவா இல்லை நம்ம ஊர் லோக்கல் நார் மாம்பழமான்னு அது தெரியாது அதுக்குள்ளே இருக்குது அப்போ வந்து இதுக்கு பேர் என்ன சொல்கிறது சாமியாவஸ்தா ஆனால் அது சிருஷ்டியை ரெடி அதுக்கு பேர் வைஷம்யாவஸ்தான்னு பேர் அந்த குணமெல்லாம் சலிக்கிறது அந்த குணமெல்லாம் சலிக்கிறது சலிக்கிறதுனா என்ன அர்த்தம் சிருஷ்டிக்கு ரெடியாகி வெளியில் வர ஆரம்பிக்கிறது ப்ராக்டிஃபைன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் அது வந்து மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் வந்து பொட்டன்ஷியலாக இருக்கிறது வந்து மேனிஃபெஸ்ட் ஆறுது பீஜாவஸ்தையிலிருந்து தோற்றத்துக்கு வருது உற்பத்தி அவஸ்தா பீஜாவஸ்தையிலேருந்து உற்பத்தி அவஸ்தைக்கு மாறுது அந்த முது மூல சுவாவம் விட்டு முதுமூலன்னு சொன்னால் முன்னிருந்த சாமியாவஸ்தா ரூபமான காரணத்தன்மையை ஒழித்துங்கிறார் முக்குணம் வியக்தே இந்த மூணு குணமும் வியமாகிறது இந்த போர்ஷன்லாம் மறக்கக்கூடாது சிருஷ்டியெல்லாம் ரொம்ப அழகாக கச்சிதமாக சொல்கிறது அது தத்துவபோதம் மாதிரியே தான் தத்துவபோதத்தை காட்டிலும் இன்னும் விரிவாக சொல்லுகிறது தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த ஸ்லோகம் புரியணுன்னு நினைக்கிறேன் முக்குணம்னா மூன்று குணங்கள் வியக்தாமே இப்போ வந்தாச்சு மூணு குணம் வந்துருச்சு அவ்வியாவஸ்தையிலருந்து மூணு குணம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் எப்படி கற்பனை பண்ணிக்கணும் எல்லாம் போய் பொய்யை பற்றி நீண்ட நாள் பேச போகிறோம் அத்தனையும் மித்தியான்னு சொல்லி ஒரே வார்த்தையில் ஒரே டோஸ் உடனே குளோஸ் நல்லா அப்பவாதம் பண்ண நான் உங்களுக்கு ஒரு பாட்டை அந்த பாட்டை காமிச்சு விட்றேன் இப்போவே உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படி ஒரு பாட்டு வரும் அது இந்த பாருங்கள் ஆ முப்பத்தெட்டாவது பாட்டை பாருங்கள் கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பவெல்லாம் சொற்பணம் போலும் துணிந்தவன் ஞானியாவான் சற்புதை மழைக்காலம் போய் தெளிந்த ஆகாசம் போல அற்புத முக்தி சேரும் அபவாத வழியும் கேளாய் அப்படின்னு ஆரம்பிச்சு விடு அப்புறம் வந்து முப்பத்தொன்பதாவது பட்ட பாருங்க அறவன்று கயிறென்றாற் போல் ஆளன்று தரியா போல் குறவன் உபதேசத்தால் கூறு நூல் ஒளியை கொண்டு புறமன்று புவனமன்று பூதங்களன்று ஞானத்திறமென்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதம் காண் படநூலும் படநூலும் போல் செய்த படநூலும் போல் செய்த பணியும் பொண்ணும் போல பார்க்கில் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்களுடன் முதல் ஸ்வபாவில் ஒன்று உதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பது அபா அபவாத உபாயமாமே இதெல்லாம் பார்த்தா தெரியும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவன் வேறு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவான் அதனால் அப்பாவாக அதை எவ்வளோ அழகாக கொண்டு போய் டெவலப் பண்ணியிருக்கு பாருங்கள் இப்போ இது ஒன்று முடிஞ்சது இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம அதுக்குள்ளே கற்பனை வந்தவாறு காட்டினோம் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டேன் காட்டினோம் என்ன நான் பாட்டுக்கு எட்டு நாளுக்கு போயிட என்ன பண்ண போகிறீங்க என்னாச்சு சிருஷ்டி பாதிலே நிற்கிறதே என்ன எத்தனையோ விஷயம் நிற்கிறது அதில் அதுவும் ஒன்றுன்னுட்டான் சிருஷ்டி அப்படியே படைச்சி விட்டு போயிட்டாருன்னா ஏதோ வந்து ஆகாசத்தை படைச்சு விட்டுட்டு போயிட்டாருண்ணா இல்லை சிருஷ்டியெல்லாம் வந்தாச்சு அப்போ வந்து முக்குணம் வெளிப்பட்டாச்சு குணம் வக்தே அப்படி வக்தமானதுக்கு பிறகு என்ன ஆகுறது அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்ற உத்தம வெளுப்பு செம்மை உரை திடு கருப்புமாகும் சத்துவ குணத்தினோடு ரஜோகுணன் தமோகுணந்தான் சுத்தமோடு அழுக்கிருட்டா சொல்லுமுணமுட வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே மூன்று குணங்களை பற்றி விளக்குகிறார் மூன்று முக்குணம் வக்தமாமேனர் ஆஹா முக்குணம் அவ்வக்தமா இருந்தது முதல்ல இப்ப முக்குணம் வியமாமே மூன்று குணங்கள் தோற்றத்துக்கு வந்துவிட்டன என்னாச்சுன்னா அதோட நிலஞ்சலர் உத்தம வெப்பு செம்மை உரைத்திடும் கருப்புமாகும் அஜாமே காம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்தீகும் சரூபாம் என்று மகாநாராயண உபரிஷத்து சொல்லுகிறது அஜாம் ஏகாம் ஏ அஜான்னு சொன்ன மாயா அஜானா ஆடு இங்கே வந்து அஜாம் அஜாம்னு சொன்ன மாயா ஏகாம் அஜாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் லோஹிதன்னா செகப்பு சுக்லன்னா வெள்ளை கிருஷ்ணான்னா கருப்பு ஆக இந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடாக இருக்கான்னா கருப்பு வெள்ளை செகப்பு மூணும் கலந்த ஆடாக இருக்கான் இந்த ஆட்டுக்குட்டி ஆடு ஆடு அஜா மேகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் அது என்ன பண்ணுறதுன்னா சரூபாம் பிரஜாம் ஜனயந்தி லோகித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்தீகும் சரூபாம் ஜீவர்களை தன்னை போலவே படைக்கிறாள் இவ்வளோ ஆழா இருக்கு ஏன்னா நம்ம எல்லாத்தையும் மூணு மூணு குணம் இருக்கே எல்லாருமே காரணத்தில் இருக்கிற குணம் காரியத்தில் இருக்கிற மாதிரி நமக்கிட்டையும் அந்த மூணு குணம் இருக்கே அஜாமேகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்தீம் ஸ்வரூபாம் இருக்கட்டும் அப்போ உத்தம வெளுப்பு செம்மை வெளுப்புன்னு சொன்னால் சத்த குணம் செம்மைனு சொன்னால் ரஜோகுணம் கருப்பு சொன்னால் தமோகுணம் இதை மூணு நூலாக கூட சொல்லுவாங்க ஏன்னா குணம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் கயிறுன்னு அர்த்தம் குணங்கிற சப்தத்துக்கு கயிறுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அது மாதிரி இந்த மூணு குணமும் என்னென்ன மூணு நூல் சிகப்பு நூல் கருப்பு நூல் வெள்ளை நூலை போட்டு பின்னா எப்படி இருக்கும் அது மாதிரி நம்மளை எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்குலாம் சொல்கிறது உண்டு இல்லை உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்புமாகும் சத்துவகுணத்திடு ரஜோகுணம் தமோகுணந்தான் அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் சுத்தமோடு அழுக்கு இருட்டா சொல்லும் சுத்தமாக இருக்குது அழுக்கு அப்புறம் இருட்டு சொல்லும் முக்குணமும் மூன்றாம் முக்குணமும் மூணு குணம் மூன்றாகிய முக்குணமும் ஒத்துழவேனும் மூன்று சரியாக இருந்தாலும் கூட தமிழ் ஒரு குணம் அதிகமாமே சத்வம் ப்யூர் சத்வம் கிடையாதுன்னு அர்த்தம் அந்த அவ்யக்தாவஸ்தையில் இருக்கிறபோது தனி சத்வம் தனி ரஜஸ் தனி தமஸ் அப்படியே இருக்கான் அது சாமியாவஸ்தையில் தனித்தனியாக இருக்குது இந்த விஷமாவஸ்தை வந்தவுடனே தூய சத்வம் சத்துவம் மாத்திரம்தான் இருக்குது ஒன்று கூட கலக்கலேங்கிறது கிடையாதுங்கிறார் அதுதான் வைஷமியாவஸ்தேன்னு வந்துவிட்டா என்னென்னா ஒத்துழவேனும் மூன்று குணம் ஒன்று மாதிரி இருந்தாலும் ஒன்று ஒன்றுலேயும் ஒன்று ஒன்று மிக்சடாகத்தான் இருக்குது சென் பர்சன்ட் சொல்கிறோம் இல்லையா துணி எல்லாம் போடுறாங்க ஆனால் இங்கே என்ன சொல்கிறனா சென் எல்லாம் கிடையாது அவங்களே சொல்கிறாங்க ஜப்பான்லேயே சொல்கிறான் சென் குவாலிட்டிங்கிறது இம்பாசிபிள்ங்கிறான் சென் குவாலிட்டிங்கிறது இம்பாசிபிள் முடியாது நைன்டி அப்படி தான் போகிறோம் அது இங்கேயோ ஒன்று வரதான் செய்யும் குவாலிட்டியம் இது பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனின்னா அது முழுக்க முழுக்க பண்ணிட முடியாதுங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஆனால் அதுக்காக வேண்டி விடக்கூடாது அதை அடைஞ்சே தேர்றதுங்கிற லட்சியத்தில் இருக்காங்க ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பரிபூர்ண சத்வ அம்சம்ங்கிறது கிடையவே கிடையாது நீங்கள் சத்துவத்தில் சத்துவத்தில் சத்துவத்தில் சத்துவத்தில் சத்துவத்தில் சத்துவம் சொல்லிகிட்டே இருக்க எல்லாம் பகவான் சொல்லியிருக்கார் கீதையிலையும் சொல்லியிருக்கார் ரஜஸ்தமஸ்ச்சாபிபூய சத்வம் பவதி பாரதா ரஜ சத்வம் தமச்சைவ தமஸ்துவம் ரஜஸ்ததா பதினாலாம் அத்தியாயத்தில் இருக்குது இந்த ஸ்லோகம் ஒன்று ஒன்றும் அது ஒன்றும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ஸ்லோகம் இருக்குது நம்பற சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறது நல்லது பத்தாவது ஸ்லோகம் ரஜஸ்தமஸ்ச்ச அபிபூய சத்வம் பவதி பாரதா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஈஸ்வரனுடைய கதியை எப்படி அப்புறம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா நமக்குள்ளே வந்து அவர் அவர் பரம சாத்விகர் அப்படின்னு சொல்கிறோம் பரம சாத்விகர்னால் ரஜசம் தமசும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை நம் சத்துவத்தில் பிரதான சத்துவ ஜாஸ்தி சத்துவ குணத்தை நிறைய அபிவிருத்தி பண்ணியிருக்காருன்னு அர்த்தமே தவிர அதுக்காக ரசசத தமசு இல்லைன்னு அர்த்தம் இல்லை அதனால் இருக்க மாட்டாரா என்ன தூங்க மாட்டாரா என்ன எல்லாம் இருக்கா இருக்கும் ஒ உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்புமாகும் சத்துவ குணத்தினொடு இது ஒரு போட்டார் இதன் பொருள் வெளி பதவரே கிடையாது இந்த புத்தகத்தில் இதன் பொருள் வெளி இவ்வளோ தெளிவாக புரியுது அப்படின்னுட்டார் அவங்க லெவலில் பேசுகிறாங்க அவங்க இல்லை உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடும் கருப்புமாகும் அது உத்தமம் அப்போ அதிலேருந்து தெரிஞ்சுக்கணும் உத்தமம் மத்தியமம் அதமம் சத்தகுணம் உத்தமம் ரஜோகுணம் மத்தியமம் அப்புறம் தமோகுணம் அதமம் ஆனால் மூணு வாழ்க்கைக்கு தேவை மூணும் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது தமோ குணமே வேலை செய்யலைன்னு வச்சோங்க குணம் என்ன ஆகுங்க நமக்கு எது ரெஸ்டே கிடையாது பிசாச்சும் பயன்படி ஆகிடுவோம் அப்படி மரம் மரமாக தொத்தின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான் ஒன்றும் மழ முடியாது சமோ குணத்தோடய மகிமையும் தெரியணும் நமக்கு சமோ குணம் வேண்டி இருக்குது தமோ குணம் தான் சத்துவ குணத்துக்கு தயார் பண்ணி அனுப்பிச்சு ஒரு தூக்கம் தூங்கி அப்புறம் எழுந்துட்டோம்னா அவ்வளோ தான் ஃப்ரெஷ்ஷாகிடுறது சமோ குணம் வந்து இன்டெரக்டாக சத்த குணத்துக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது அதனால் வந்து ஒன்று ஒன்றும் இப்படி இப்படி மாறி மாறி இருக்கே தவிர எல்லாம் வந்து ஒரே அது இதனுடைய தாற்பயம் எல்லாம் இருந்தாலும் ஒன்றுக்குள்ளே ஒன்றும் மாறி மாறி தான் இருக்கும்னு அர்த்தம் அதில் பர்சன்டேஜ் ஆளுக்கு ஆளு மாறும் கூடும் இல்லை சுத்தம் சுத்தம்னா தூய்மையானது அழுக்கு ரஜஸ்ஸு இருட்டா இதை பற்றி முழுக்க நீங்கள் நாலா பதினாலாவில் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து இவரே வந்து தமிழில் அந்த பாட்டில் பகவத்கீதை வெண்பாவை கோட் பண்ணியிருக்கார் அத்தனையும் சத்துவம் சத்துவம் ரச சொடு தமசென உய்த்து வந்த பெயரை உடையன வெத்து வந்துவ முந்தரு கிற்பின கிற்பன மெத்து வந்தவற்றின் செயல் வேறு கேள் அப்புறம் வந்து பற்று மாசின்மையாம் பளிங்கொப்பது உற்ற நல்லறிவானது உண்டாக்குவது என்றும் இன்பம் அல்லாற்று அல்லால் துன்பம் என்பது சற்றும் இல்லது சத்துவம் ஆவதே தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாட்டு பற்று மாசின்மையார் பளிங்கு ஒப்பது பற்று கிடையாது மாசு இல்லாதனால பளிங்கை ஒப்பது உற்ற நல்லறிவானது உண்டாக்குவது அறிவை உண்டாக்குவது அதுதான் பகவான் சொல்றார் சத்வா சஞ்சாய தேஞானம் சத்துவத்திலிருந்து ஞானம் உண்டாகிறது நல்லறிவானது உண்டாக்குவது என்றும் இன்பம் என்றும் இன்பம் அல்லால் துன்பம் என்பது சற்றும் இல்லது துன்பம் சற்றும் இல்லாது சத்துவம் ஆவதே இது சத்துவம் ஆவதே ஓது ராக உருவுடையது ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணாசங்கசமுதவம் அப்படியே எழுதுற டிரான்ஸ்லேட் பண்ணுறார் ஓது ராக உருவமுடையது தாது கற்புரை உன்னிரச் சிறந்த உன்னிறஞ்சார்ந்தது பேது செய்வினையோடு அறிவை பின்னர் பின்னர்க்கு ஏதுவாய ராஜதம் என்பதே அந்த ரஜோ சத்வகுண ரஜோகுண ஸ்வரூபத்தை பற்றி குணத்திரய விவாக யோகத்தில் காணலாம் இல்லை முக்குணம் ஒரு தம்முளை ஒரு குணம் அதிகமாமே ஒத்திருந்தாலும் தம்முள் ஒரு மேலும் விளக்கம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஐயேயனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்கடாண்ட மய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்திநல்குும் உதவிக்கோர் உதவிநாயேன் சையுமாருன்றும் காணேன் திருவடீ போற்றி போற்றீ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்பேதவிபாகிநே வோமவத்வேயிணாமூர்த்த ம் ஷிஷ்ஷா ஹரி ஓம்